உங்கள்ட்டர் சசிமாமா எல்லாரும் பார்த்தா உலகம் போற இன்னைக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்குது மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சரி வேற என்ன தகவல் மாமாக்கு எதுவும் பரிசு கொண்டு வந்திருக்கிறியா இந்த மாமா கேக் எடுத்துக்கோங்க மாமா உங்களுக்கு எதாவது கேக் கொண்டு வந்திருக்கேன் கேக்கு சாப்பிடுங்க ஆடு குடு கேக்கு நல்லா தேங்கும் சாப்பிடுவோம் சரி இந்த நியூ இயர்ல என்ன சபதம் எடுத்திருக்கிறேன் நீ என்ன ஒண்ண போற அட என்ன மாமா நம்ம என்ன பெரிய மனுஷனா சபதமலை எடுத்துக்கிறதுக்கு நமக்கு என்ன நியூ இயர் வந்துச்சு கேக் விட்டுறோம் கொண்டாடுறோம் ஹாப்பி நியூ இயர் சொல்றோம் அவ்வளவுதான் நம்ம என்னதான் பெரிசா சபதமலை எடுக்க போறோம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அது இந்த கேக்கு வெட்டுறது ஹாப்பி நியர் சொல்கிறது எல்லாம் இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களுடைய பண்பாடு நமக்கு இதெல்லாம் கிடையாது என்னவோ நம்மளவுளை பார்த்து ஹாப்பி அடிச்சு சரி சந்தோஷமாக இருக்குது நம்மளும் ஜெயமென்னு நினைச்சு ஒரு ஆறு வாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தவிர நம்ம சமூகத்தில் அந்த பண்பாடு இதெல்லாம் கிடையாது சரி பரவாயில்ல அதனால ஒன்றும் தப்பு கிடையாது பண்ண சந்தோஷம் தான் உண்டு இந்த மனசின் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே பிறந்திருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வச்சுக்கணும் இந்த புத்தாண்டு எல்லாரும் இந்த டைரியை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுல ஒன்றா போட்டுருவோம் அத வீட்டுல இருக்கிறவங்க எடுத்து பால் கணக்கு எழுதுவாங்க மளிகை கணக்கு எழுதுவாக எழுதிப்பட்டு அந்த வருஷம் முடிஞ்சோன்னா அந்த கணக்கு தூக்கி போட்டுருவாங்க இதுக்கு தான் அந்த டைரியை பயன்படுத்துறமே தவிர அந்த டைரி அப்படிங்கிறது எதுக்காக கண்டுபிடிச்சேன் அப்படின்னா தென்னந்தோறும் நம்ம பண்ணக்கூடிய நல்லது கெட்டதுகளை எழுதி வைக்கோம் அந்த வருஷம் முடிஞ்சோன்னா அதுகளை திருப்பி பார்த்தோம்னா அட இந்த வருஷம் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறோம் பாரு சரி இனிமேல் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணியிருந்தோம்னா பரவாயில்லப்பா இந்த வருஷம் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறோம் சரி இனிமே வர போற வருஷத்துல இதோட நல்லது பண்ணணும் அப்படின்னு நம்மள நம்மளே சரிபடுத்திக்கிறதுக்கு டைரி எழுதுங்கிற ஒரு பழக்கமே கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற காலத்துல எங்க டைரியா எழுதுறாங்க டைரி எழுத போறோம் அதெல்லாம் அந்த காலத்துல சும்மா இருந்து எழுதிட்டு அப்படி இல்லாடா தம்பி நம்ம அந்த மாதிரி எல்லாம் கிடையாது வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க அந்த டேட்ல ஏதாவது குறிச்சு வச்சுக்கிட்டுதான் இருப்பாங்க நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அதாவது வருஷம் பூரா எழுதாட்டியும் வருஷத்துல ஒரு நாள் இந்த ஒன்னா தேதி இருக்கு பத்தியா நீ வந்து வருஷா வருஷம் கூட டைரியை மாற்ற வேண்டாம் வாழ்க்கை டைரின்னு ஒன்னு போட்டு வச்சுக்கணும் இப்போ இந்த வருஷம் ஒரு டைரி எடுக்கிறேன்னு வச்சுக்க அதை வந்து வாழ்க்கை பூரா உன் லைஃப்ல அந்த டைரியை தான் நீ வச்சுக்கணும் அதுல நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்னாம் தேதி ஜனவரி சரியா இந்த ஜனவரி ஒன்னாந்தேதி அன்னைக்கு இந்த வருஷத்துல நீ என்ன பண்ண போற ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எழுதி வைக்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே வந்து உடற்பயிற்சி செய்கிறதுங்கிறது ஒரு நல்ல வழக்கம் இப்போ உனக்கிட்டாவது கிடையாதுன்னு வச்சுக்கேன் அப்போ நீ என்ன பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்றாம் தேதி இன்னையில் இருந்து டெய்லி காலையில் ஒரு அரை மணி நேரம் நான் வந்து உடற்பயிற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு அதில் எழுதி வைக்கேன் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இதே மாதிரி ஹாப்பி நியூ இயர் ஜூலி கேக்கு வெட்டிக்கிட்டு இருப்போம் பார்த்தியா அப்போதைக்கு அந்த டைரி எடுத்து பார்க்கணும் பார்த்தோம்னா அதில் நம்ம போன வருஷம் எழுதின விஷயம் தெரியும் ஆகா இந்த வருஷம் நம்ம இதை பண்ணணும்னு சொன்னோம் ஆனா பண்ணோமா ஒரு சிலர் நம்ம பண்ணிருப்போம் அப்ப நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் பரவாயில்ல போன வருஷம் எழுதி வச்சோம் அதை வந்து இந்த வருஷம் போறா நம்ம கடைபிடிச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப நமக்கு நம்மளும் ஒரு சந்தோஷப்பட்டுப்போம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்னாம் தேதி அன்னைக்கு அந்த வருஷம் செய்ய போற ஏதாச்சும் ஒரு பழக்கத்தை எழுதி வைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு டெய்லி நைட்டு சாப்பிட்டோன்னா கொஞ்ச சூரம் நடந்துட்டு பழத்தான் நல்லது சாப்பிட்டோன்னு படுக்கக்கூடாது இது ஒரு நல்ல பழக்கம் ஆனா நம்ம பழக்கம் மட்டும் இருக்காது அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்றாந்தேதி அன்னைக்கு அந்த டெய்லியை எடுத்து இனிமேல் டெய்லி இன்னையில் இருந்து படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச தூரம் நடைபெயற்சி பண்ணிட்டு சாப்பிட்ட உடனே படுக்கிறதுல கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் படுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்க போறேன் அப்படின்னு நான் எழுதி வைக்கணும் இல்லை ஒரு நாலு பேருக்கு உதவி செய்ய போறேன் ஏதோ நம்ம மனசில் தோன்ற ஒரு விஷயத்தை அந்த ஒன்றாம் தேதி மட்டும் அதில் எழுதி வச்சு அதை வந்து அடுத்த மாதம் ஒன்னா தேதி அன்னைக்கு எடுத்து பார்க்கணும் இந்த மாதிரி நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு வந்தோம்னா அட நம்ம வாழ்க்கையில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த கெட்ட பழக்கங்களை எல்லாம் ஒழிச்சு நமக்குள்ள ஒரு நல்ல பழக்கங்களை கொண்டுகிட்டு வரலாம் இந்த மாதிரி நம்மளை நாமளே சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த புத்தாண்டுகளை ஒரு கருவியா பயன்படுத்திக்கணுமே தவிர சும்மா அந்த கேக்கு வெட்டுறது ஹாப்பி நியூ இயர் சொல்றது கை கொளுக்கிறது இதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் ஒரு சந்தோஷத்துக்காக பண்றது நம்ம அதை மட்டும்தான் பண்ணுறோமே தவிர நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கிறது கிடையாது ஐயா ஐயா ஐயா தெரியாத உங்கள்ட்ட வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன் மாமா மாமா நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லத்தானே பாமா வந்து ஐயா என்ன போட்டிருந்தோம் ஓடுடா அதாவது நல்ல விஷயங்கள் சொன்னோம்னா கசப்பாத்தே இருக்கும் கஷ்டமா இருக்கும் ஆனா அதையே நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி அதுல வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் அதனால வந்து புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது இல்லையானா அது யாருக்கும் நம்மள அது அப்படியே போயிடும் அவ்வளவுதான் சரி மாமா என்ன விட்டுருக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா அந்த கசப்பு நெல்லிக்காய் இருக்கு பத்தியா அத கொஞ்ச நேரம் வாயில வச்சிருந்து நல்லா மின்னுட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்ப சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அப்படி கசப்பா இருக்கும் அதை கடிக்கவே முடியாது ஆனா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் கசப்பு நிலக்காய் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சுப்பாரு அவ்வளவு ஒரு டேஸ்டாக அப்படி ஒரு இனிப்பாக இருக்கும் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் கஷ்டம்னு நினைச்ச கூடு நினைச்சி பண்ணக்கூடிய பல விஷயங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அதுல அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் திருப்தி அதில் இருக்கும் அது மாதிரி கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சவங்க எல்லாத்தையும் ஒதுக்கிக்கிட்டே இருக்காம நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை கஷ்டப்பட்டு பண்ணோம்னா அதுக்கான பலன் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் சரிமாமா ரொம்ப சந்தோஷமா உங்களை வந்து பாத்தது இல்ல எனக்கு அப்படியே மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குட்டேன்னா அதை கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன் போயிட்டு வராமாமா அடுத்தவங்களுக்கு தெரியற மாதிரி சந்தோஷமா இருக்குறது அவசியம் இல்லாடா நமக்கு நாம சந்தோஷமா இருந்தா அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் இப்ப இந்த கேக்கு விட்டுறோம் நியூ இயர் விஷ் பண்றோம் இதுல எல்லாம் இழைக்கக்கூடிய சந்தோஷம் இன்னைக்கு ஒரு நாளைக்குதான் அந்த சந்தோஷம் நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணினீன்னா வருஷத்துல முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாளும் நீ சந்தோஷமா இருக்கலாம் இத புரிஞ்சுகிட்டே ஞானிகளாகவும் மேதைகளாகவும் அவங்க எல்லாம் எப்பவும் அவங்களுடைய சந்தோஷமும் வெளியில தெரியாது துக்கமும் வெளியில தெரியாது எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஆமா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் மாமா இந்த ஹாடு மாடெல்லாம் இருக்கு பத்தியலா அது சந்தோஷப்படுறது வெளியில தெரியாது அது துக்க போடுறது தெரியாது அது எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் மாமா பத்தியா இந்த நக்கல் பேச்சுதான் பேசக்கூடாதுங்கிறது ஆடு மாடலாம் விவரம் தெரியாம அதோட அமைப்பே அப்படி ஆண்ட மேத படைச்சுட்டேன் ஆனா மனுஷன் நினைச்சாலும் நினைச்சாலும் நீ துக்கப்படலாம் ரெண்டுக்கான வாய்ப்பும் ஓங்கையில தான் இருக்குது ஏன்னா எல்லாமே நீ அமைச்சுக்கூடிய ஒண்ணுதான் அதனால ஓ மனச நல்லா வச்சுக்கிறதும் கஷ்டப்படுத்திக்கிறதும் ஓங்கையில தான் இருக்குது நான் சொல்ற விஷயத்த நண்பர்களுக்கு சொல்லு அதுல யாராச்சும் ஒருத்த புரிஞ்சுக்கிட்டு இது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு ஏத்துக்கிட்டா அவங்க சந்தோஷமா வாழ்க்கை போற நல்லா இருப்பாங்க ஏன் இவ்வளவு நல்ல விஷயம் சொல்றியோ ஃபாலோ பண்ணாம இருப்பாமா முதல்ல நான் இதை வந்து ஃபாலோ பண்ணி என் வாழ்க்கையில சாதிச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் என் நண்பர்களுக்கெல்லாம் சொல்றேன் சரிப்பா உன் மனசுல என்ன தோணுத பண்ணு சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண நினைக்கிறேன் பண்ணிக்கு ஆமா இந்த ரெண்டாயிரத்தி நீ எந்த மாச்சும் ஒரு சபதத்தை ஏத்துக்கிட்டு நீ ரெண்டாயிரத்தி நியூ இயர் அன்னைக்கு எனக்கு கேக் கொண்டுகிட்டு வரும்போது நீ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியோட வரணும் இந்த டைரியில எழுதி வச்சேன் இந்த வருஷம் வரைக்கும் அதை நிறைவேத்துக்க முடிச்சுட்டேன் இனிவேல நான் அதை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து இன்னைக்கு நீ எழுதி வச்சுக்க இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி அன்னைக்கு எனக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லணும் சரியா சரி மாமா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு அதை பண்ணாம இருக்க முடியுமா நான் போய் அதெல்லாம் பண்றேன் சரி பரேன் போயிட்டு வரேன்மா இன்னும் நிறைய பேருக்கு நான் வந்து வாழ்த்து சொல்ல வேண்டியிருக்கு கேக் கொடுக்க வேண்டியிருக்குது நான் போயிட்டு வரேன் சரியா வரட்டா சரிப்பா பார்த்து பார்த்து நான் போயிட்டு வரேன்